மருணி மருவீனா சத்துனே தந்திரன் பிரம மதநாத் அந்தர்ணம் சேர்ஷா சமமயத்தர்ணி எழுவதா பாதாதி பாதாந்திருவருவத்தை ஆச்சாரியா என்ன அம்பாள் தோணும் பொழுது சிதக் குண்ட அப்படின்னு அக்னியிலிருந்து தோணின அதே போலயே நம்ம இதயத்துல தியாகம் பண்ணும் பொழுது சிதக்னியா இருக்கக்கூடியதான தோண ஆரம்பித்தோண கேசவாசத்திலிருந்து ஆரம்பிச்ச வரிசையாக கண்கள் புருவங்கள் காதுகள் மூக்கு உதறுகள் முகம் கண்டம் வரைக்கும் ஆச்சு இப்ப கிரம பிராப்தமா இருக்கக்கூடியதான கைகள் கைகள் அம்பாளுக்கு நாலு சொல்லி இருக்க இந்த நாலு கைகள்லயும் வைத்துக் கொண்டிருக்க வெறுமனா அபயமுதிர வரதமுதிர காட்டுறது இல்லையுன்னு முதல்ல சொல்லிருக்கேன் அம்பாளுடைய நாலு கைகள்லயும் நாலு ஆயுதங்கள் இருக்கு பாசம் அங்குஷம் கரும்பு வில்லு அதுக்கப்புறம் பானங்கள் இந்த அம்புகள்ங்கட்பத்தினால ஏற்பட்டம்புகள் அந்த கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல மிருணாளி மிருத்வே நாம் நாலு கைகளும் மிருணாளியும் மிருத்வேதாம் தாமரை தூண்டு மாதிரி அது ரொம்ப பார்க்கறதுக்கு கோமலமாக இருக்கு மிருதுவாக இருக்கு பார்க்கும்பொழுதே தெரியறது அத்திய மிருதுவாக இருக்கு மிருதுவா இருக்கிறதுனால அழகா இருக்கு என்ன பண்றது நமக்கு அப்படின்னா நமக்கு சகாயம் பண்றதுக்கு ரெடியா இருக்க மனுஷம்னாலும் அபயத்தை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கா போல காணப்படுறது என கூடிகளான ஒரு சந்தேகத்தை கொடுக்கிறது என்ன விசேஷம் பிரம்மதேவர் துதிக்கிறார் அப்படின்னு கேட்டார் ஒரு காலத்தில் பிரம்மதேவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நேரி அப்பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணிவிட்ட அவருடைய ஆதிபத்திய ரஜிதர் பிகினிங்கும் இல்ல எண்ணும் இல்ல ஒரு பெரிய ஜோதிஷ் மாதிரி இருக்கோதவஸ்வரூபம் அந்த லிங்கமானது எப்படி இருக்கு அப்படின்னா தேஜோமயமான லிங்கம் சாதாரணமாக வேற ஏதோ கூட மாதிரி இல்லை வெறும் கல்லு பண்ணையோ இல்லாத பண்ணதுல வெறும் தேஜஸ் இந்த தேஜுவயமாக இருக்கக்கூடியதான அந்த லிங்கம் இருக்க அதை பார்க்கும் பொழுது அது எங்க ஆரம்பிக்கிறது எங்கே முடியறதுன்னு தெரியல அப்படி இருக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளணும் என கூடியதான தேவதைகளுக்கு ஏற்பட்டது ஏன்னா அவர் பாதி இல்லாத ஒரு கடவுள் ஒல்லியோ அதோடுல்ல உருவம் இல்லாதான ஒரு ஸ்வரூபம் ஆகையால் இந்த உருவம் இது ஒண்ணுத்தான் காணப்படுகிறது தேஜத்து ஒண்ணுத்தான் காணப்படுகிறது தத்தேவா ஜோதிஷாம் அப்படின்னு ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷா அந்த ஜோதிஷனால் தான் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் அகப்படுகிறது இருட்டுல ஏதாவது பொருள் இருந்தாலும் தெரியுமோ நமக்கு தெரியாது அப்ப இருட்டு நீக்கி அதுக்குள்ள வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சத்தினால்தான் பொருள்கள் அறையப்படுகிறது சாதாரணமான பொருளானது நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதான உருவமானது நாம் வெளிச்சத்துல பாக்கிறோம் ஆனா சிவ என்ன ஸ்பர்ஷம் என்ன சப்தம் என்ன இவைகள் விளக்குவது யாரு இந்த லைட் விளக்க அதுக்கு ஒரு லைட் வேண்டியது அதான் உள்ள இருக்கிற ஆத்ம ஜோதிஷ் அந்த ஆத்ம ஜோதிஷ் தான் சிவஜோதி அது எப்பொழுதுமே அனாதிகாலமாக இருக்கு அந்த ஒரு ஜோதிட உருவத்தை பார்க்கணும் ஆதியும் முடிவும் பார்க்கணும் என கூடியதான எண்ணத்தில் தேவதைகள் முயற்சி செய்ய மற்ற தேவட்டர்களால் முடியல அவ கடைசில பிரம்ம தேவரையும் விஷ்ணு தேவ விஷ்ணுவையும் பிரார்த்தித்துக் ரெண்டு பேரும் என்ன பண்ணினார் பிரம்ம தேவர் என்னன்னு சொன்னால் எனக்கு அம்ச வாகனம் இருக்கு பட்சி இல்லையோ நான் பறந்து மேல போறேன் அப்படி இல்லை கொத்துண்டா பரு மாட்டு நான் ஒரு அவதாரத்துல நான் பண்ணி அவதாரம் பண்ணி பூலவர்களுக்கு கீழே போய் இருக்கக்கூடியதான பூமியும் மேல கொண்டு வந்திருக்கேன் ஆகிய நான் எப்படியோ போ கீழே போறேன் இவன் ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வெகு நாட்கள் உள்ள போயி தேடி தேடி இருக்க மாட்டோம் எவ்வளவு தேடினாலும் உள்ள போயிட்டே இருக்கேன் பூமண்டலம் முழுக்க எவ்வளவு உள்ள போனாலும் உள்ள அந்த ஜோதிஷ் போயிட்டே இருக்க தெரியல அதே போலயே பிரம்மதேவன் என்ன பண்ணினா மேல போயிட்டே இருக்க முடிவு ஆனா என்ன சார் ஒரு சமயம் ஒரு நாகலிங்க பூ மேல இருந்து கீழ் விழுந்தது கீழ் என்ன சேர்ந்த ஓ ஓருடைய தலையில தானே இருந்திருக்கணும் அதுக்கு யாரும் உள்ள மேல இருந்து கேழ் விடுறதுக்கு காசு இல்லையே சோ அவருடைய தலையில இருந்திருக்கு அது கேழ்விழுந்திருக்கு அப்ப ஒரு ரெண்டு இருக்குன்னு தெரிய ஊதிச்சுட்டார் அவர் அப்ப என்ன உட்பமோ கேழ்விழுந்திருக்கு உட்பமோ தலையில வச்சுக்கிறது வழக்கம் மேல இருந்தா கேழ்விழுந்திருக்கு நாமும் ரொம்ப தூரம் மேல போயிருக்கோம் ஆனா இன்னும் தெரியல நமக்கு இது எவ்வளவு தூரம் போறது பார்க்கலாம் ஒண்ணுமில்லையே அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ப்ரூப் ஆகும் கிடைச்சிருக்கேன் மாவிடுதமானவர் வெகு தூரம் போனார் முடியல அவர் அப்படின்னு வந்திருக்க பிரம்மதேவர் என்ன பண்ணார் அவர் பார்க்காத விஷயத்த நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு மொழியோ டக்கன்னு தோணி எல்லோருக்கும் என்னன்னு தனக்கு ஒரு நல்ல பேர் வந்தா ஒரு விஷயம் ஒரு ஆயிடுறேன் இந்த குப்பத்தையும் கொண்டு வந்துட்ட பார்த்தா நீ மகாவிஷ்ணம் வச்சிருந்தா தேவதைகள்லாம் வச்சுட்டா ஆனா பரமேஸ்வரனுக்கு கோபம் வேற ஏதாவது சொன்னா பொதிச்சொல்லப்படாது முதல்ல முதல்ல மகிழ்ச்சியால் எல்லோரும் அனுசரிக்க வேண்டியதான தர்மங்கள்ல பேசிக் தர்மம் என்ன உண்மையை பேசணும் உண்மையை இருக்கிறத இருக்கும்படி பேசணும் பொரு எப்படி இருக்கோ அப்படி அறிவு வரணும் அது அதார்த்த ஜம் சொல்லுங்க பேசணும் அப்படிங்கிற யதார்த்தமா பேசணும்னா அர்த்தம் எப்படி இருக்கோ பொருள் எப்படி இருக்கோ அப்படி பேசணும் அத மாத்தி திரிச்சு அப்படி எல்லாம் ஏற்பட அதனால ரொம்ப அர்த்தம் இப்ப இந்த யதார்த்த ஞானமானது இந்த மனுஷனுக்கு க்ஷேமம் யதார்த்தமாக பேசணும் அது இல்லையா அந்த மனுஷியனுக்கு அந்த மனுஷம் போயிடுறதுக்கும் ஜந்துக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இப்படி வாழறதுதானே அப்ப தர்ம முறையாக வாழ வேண்டியதுல பீசிக்காக மனுஷியனுக்கு இருக்க வேண்டியதான அந்த தர்மமே அவனை விட்டு போயிடுச்சுன்னா பரமேஸ்வரத்துக்கு ரொம்ப கோப்போம் அதுலயும் யார் காரணர் பிரம்ம முதல்ல முதல்ல அப்படிப்பட்ட அவரே போய் சொல்லலாமா அப்ப என்ன ஆகும் அவர் சொன்னா எல்லாரும் உலகத்துல வழி தேவ இன மாணம் அனு அப்படின்னு உலகத்துல பெரியவர்களா இருக்கிறவ எதை செஞ்சாலும் அதை காப்பி அடிப்பா சொன்னபடி அவ போல நடத்துக்கணும்னு நினைப்பான் அதனால்தான் பணக்காரர்களா இருக்கிறவா பெரிய உத்தியோகத்துல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவ அவளா எப்படி இருக்கணும் சிம்பிள் லைஃப்ல லீட் நல்ல வழியிலேயே இருக்கணும் எப்பொழுதும் தப்பு பண்ணக்கூடாது இவர் இப்படி சொன்னதுமே பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்தது என்ன பண்ணினார் எந்த தலையானது அதை பேசிட்டோம் அதை கிள்ளி எடுத்துட்டார் அண்ணிலிருந்து பிரம்மதேவருக்கு என்ன ஆச்சு சதுர்முக்க பேசு அது மேல பஞ்சமுகம் இருந்தது மேல ஒரு முகம் இருந்தது கிள்ளி எடுத்துட்டார் தெரிஞ்சுட்டார் அதோட இல்ல அந்த நாகலிங்க பொறுத்தவருக்கு அந்த சிவபூஜைக்கு அனாஹம் இவன் மாதிரியே இருக்கும் எல்லாம் வேற பாம்பு இருக்கும் எல்லாம் இருக்கு ஏதோ ஒரு நாளைக்கு தரும் நாள்ல சிவபூஜைக்கு வேண்டாம் இப்படி நடந்த சங்கடம் அது மரக்கலை சுவாமி அவருக்கு அது பரமேஸ்வரனுக்கு பிரம்மதேவனுக்கு மரக்கலை ஆகிய சௌந்தரியம் எங்க போறது உலகத்துக்கெல்லாம் பிதாஸ்தானத்துல இருக்க கூடியதான பரமேஸ்வரனுக்கு பொங்கம் வந்துருந்தேன் வேற நான் எங்க போவேன் வேற வழி இல்லை அம்மாட்டுதான் போகணும் அதுக்காக அம்மாவை சுதந்திரம் பண்ற நகேப்யன் பிரதம மதமா நகே சந்திரசியன்னு அந்த பரமேஸ்வரனுடைய நகங்கள் இருக்க அதுதான் கிள்ளிட்டு கிள்ளி ஒரு கலையை எடுத்துட்டு அதுக்கு பயன் நேரம் கேள்வி இதுவே மறுபடியும் கேள்வித்தார நமக்கு தலை என்ன போயிடும் அதனால என்ன பண்ணாட அபயம் கொடுங்க காப்பாற்றுங்கோ கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு அப்படிங்குற அபிப்பிராயத்துலாம் நாலு கைகள் நாலு அபயஹஸ்தங்களாக இருக்கட்டும் அப்படின்னு தியானம் பண்ணி தோற்றம் என கூடியதான கூடியதான நான்குகளையும் கொடுக்க வல்லவே உள்ளது அதுக்காகத்தான் நான்கு கைகள்னு சொன்னோம் அதே போல நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான நான்கு தோஷங்களையும் ஆசை குரோதம் மனசுக்காம இருக்கிறது இவைகள் போக்கணும் நான்கு கைகள் அது ஆயுதங்கள் ராக ஸ்வரூபா மனோ ரூபே அப்படின்னு சப்த ரூப ரச கந்தம் என கூடியதான ஐந்து விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு வைராக்கியம் வருடும் இவைகளுக்கு அதீதமான ஒரு பரம்பொருளை நாம் அடையணும் அந்த பரம்பொருள் எப்படி இருக்கார் அசப்தம ரூபம் அநாத்தியம் அந்த ருதியை சொல்றது அநாத்தியம் மகத பரம் திருபம் அப்படின்னு சொல்றது அப்படிப்பட்டதான அபயம் எனக்கு வேணும் இந்த மரணம் இல்லாம இருக்கணும் அதுக்காக என்ன கைகள் தான் நான் சரணாச்சி அடையணும் அப்படின் அந்த கைகளை பண்ணி கொண்டிருக்காராம் அதிகள் மாதிரி இருக்கக்கூடியதான அம்பாளுடைய கைகளை அபயத்தை வேண்டும் என கூடியதான எண்ணத்து ஒரு தரம் தான் அவசரப்பட்டதான அந்த பரமேஸ்வருடைய நகங்களுக்கு பயந்ததான பிரம்மதேவன் ம வேதத்தை படித்துக் கொண்டே இருக்கிற எதுக்காக வேதத்தை படித்துக் கொண்டிருக்கார் அதுதான் தர்மம்ய பிரதன பிரதம் பதிமூணு தரங்கள் இருக்கு ஒரு தரண்டு தர நம்ம மருந்து ஓட்டு கைக்காட்டியில மறக்கணும் யாருக்கா சொல்லிட்டே இருக்கணும் அந்த வேத சொற்கள் இருக்கே அதுக்கு ஆதரவு விழ விழ இந்த வெளியில இருக்க சப்த கால்வடிக்க போடு மனக்காலக்க மனசுக்கு நல்லது கொடுக்கும் அப்படிப்பட்டதான் அந்த வேதங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க அது என்னமா சொல்லிட்டு அம்பாலும் ஏற்படும் தனக்கான தம் போன்றவர்கள் எல்லோருக்குமே கஷேமம் ஏற்படணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை அம்பாளுடைய நான்கு கரங்களையும் அனைவர்தான் சுதந்திரம் பண்ணி கொண்டிருக்காரா அதை சொல்லி நாம் சதுர சௌந்தர்யம் நகங்களுக்கு பயந்துன்று யாருடைய நகங்களுக்கு அந்த கரிபோவாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வர் பரமேஸ்வரனுக்கு அந்த கறிபோ அந்தகாரத்தை வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இருட்டு அந்த இருட்டு எனக்கூடியதான அறக்கனை அழித்து நமக்கு அறிவை கொடுக்கணும் சிவஞானத்தை கொடுப்பவள் அப்படிப்பட்டதான அறிவு நமக்கு வேணும் பயம் போகணும் வாழ்க்கை இல்லை எப்ப எந்த பயம் வரும் யாருக்கும் உடம்பு சரியா இல்லாம போகலாம் காசு இல்லாம போகலாம் மனசுல வேற ஏதாவது கவலை வரலாம் அவை எல்லாம் போகணும்னு பகவத் அனுகிரகம் வேணும் அதுக்காக அபயஹஸ்தார்பணியா அந்த அபயஹஸ்தத்தை கொடுங்கோம் எனக்கு எங்க தாய்க்க காப்பாற்றுங்க அபயஹ்தத்தை கொடுங்க அப்படின்னு நான்கைகளும் அபயத்துக்காக பிரார்த்திக்கிறார் அப்படின்னு மனுஷன் பயம் வராம இருக்கணும் வாழ்க்கையில ஒரு பயமும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சோகத்தை அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்க நைவேத்தியம் என்னது என்று சொல்லல எது இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அடுத்தது